வணக்கம் நேயர்களே நட்டடியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள்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 தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது போரை அறிவித்தது சர்லிப் என்பவர் லைபீரியாவின் அதிபரானார் இவரே ஆப்பிரிக்க நாடு ஒன்றின் முதலாவது பெண் அதிபர் ஆவர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக மனிதர்கள் பயனம் செய்த இரண்டு விண்கலன்கள் அண்டவெளியில் ஒன்றையொன்று சந்தித்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி பதினான்கு அன்று சோயூஸ் 4 விண்கலமும் அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி சோயூஸ் ஐந்து விண்கலமும் விண்ணில் செலுத்தப்பட்டன சோயுஸ் நான்கு விண்கலம் 33 மூன்று சுற்றுகளும் சோயூஸ் ஐந்து விண்கலம் பதினேழு சுற்றுகளும் முடித்த நிலையில் ஒன்று கொன்று அடி அருகில் சந்தித்துக் கொண்டன இந்த இரண்டு விண்கலங்களின் இணைப்பால் கூட்டு நிலையத்தின் எடை 28.497 எட்டாயிரத்தி பவுண்டுகள் ஆயிற்று உலகின் முதலாவது பரிசோதனை விண்வெளி நிலையம் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுவாகும் இதற்கு முன்னர்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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு த மு சபா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஸ்டான்லி ஜெயராஜா தம்பையா இலங்கை மாநிலவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கபீர் பேடி இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித்தார்த் மல்கோத்ரா இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜோசப் வாசு இலங்கை குரு புனிதர் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு எட்வர்ட் கிப்பன் ஆங்கிலேய அரசியல்வாதி வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரத் சந்திர சட்டோபாத்யாயா இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஜே வான் டி கிராப்ட் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கேனல் கெட்டு விடுதலை புலிகளின் தளபதி இந்நாளின் சிறப்புகள் தாய்லாந்து நாட்டில் இன்று ஆசிரியர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே